நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு வரலாறு கடல் கடலோர மக்கள் கடல் சுற்றுச்சுடல் அப்புறம் நம்மளோட பொருளாதாரம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு தொடர் தான் நீர்வள வரைவியல் அப்படிங்குற அந்த கடல் பெருங்கடல் சார்ந்த நீர்வள பாதுகாப்பு அப்புறம் அதை பத்தின அறிவியல் ஆராய்ச்சி தினம்தான் இன்னைக்கு ஒன்று உலக நீர்வள வரைவியல் தினம் அப்படிங்கிற வேர்ல்டு ஹைட்ரோகிராபி டே நம்ம கண்டங்களை சுத்தி இருக்கிற கடல் நமக்கு பல விதங்களில் உதவுது குறிப்பா கடல் போக்குவரத்து கடல் வளம் பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு இப்படி பல விதங்கள்ல கடல் நமக்கு அவசியம் தேவைப்படுது கடல் போக்குவரத்து நடக்க நமக்கு அதை பத்தின தகவல்கள் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு கடலுக்கு அடியில இருக்கிற பாறைகள் கடலோட ஆழம் கடற்பரப்பு அதுல இருக்கிற தாதுவளம் அதாவது மினரல் வெல்த் கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாத்த பத்தின தகவல்கள் நமக்கு தேவைப்படுது காலநிலை மாற்றத்தினால கடல்ல ஏற்படுற மாற்றங்கள் குறிச்ச ஆராய்ச்சி பருவமழை பத்தின தகவல்கள் காற்றோட போக்கு இதையெல்லாம் தர்றதுக்கு இந்த தகவல்களை பரிமாற்றம் செய்ய தொடங்கப்பட்டதுதான் சர்வதேச ஹிராபிக் அமைப்பு அதாவது இன்டர்நேஷனல் ஹைட்ரோகிராபிக் ஆர்கனைசேஷன் ஐரோப்பாவில் தலைமையிடமா கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையோட ஒரு அங்கமா செயல்படுறது இந்த அமைப்பு அந்த அமைப்புனால இரண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து அனுசரிக்கப்படுறதுதான் இந்த உலக நீர்வள வரைவியல் தினம் நாடுகளோட ஒரு அத்தியாவசியிடையே கடல் இல்லை தகவல் பரிமாற்றம் நாட்டிக்கல் சார்ட் எக்ஸேஞ்ச் அதாவது கடல் பத்தின விளக்கம் இதெல்லாம் ஆர்கனை உறுப்பு நாடுகள் பங்கெடுத்துக்கிட்டு அதை கடல் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் தர நீர்வள வரைவியல் தினத்தையும் இந்த நீர்வள வரைவியல் அமைப்பையும் சிறப்பிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மொனோக்கோ நாடு சிறப்பு அஞ்சல் தலை ஒண்ண வெளியிட்டிருந்தாங்க இந்த அஞ்சல் தலைய நாம கடல் அதாவது ஓஷன் அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்புலையும் கடல் சுற்றுச்சூழல் அதாவது ஓஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் கடல் அறிவியல் அதாவது ஓஷன் சயின்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்